ஒரு கோட்டை போட்டார்கள் நடுவில் உள்ள கோட்டின் ஓரத்தில் இருந்து நடு கோட்டை நோக்கி சிறு சிறு கோடுகளை போட்டார்கள் பின்னர் இது அதாவது கோட்டின் உட்புறம் மனிதன் இது அதாவது நாற்பரமும் சூழ்நிற்கும் கோடுகள் விட்டு வெளியேறியுள்ள இந்த கோடு அவனுடைய அதாவது ஆசைகளாகும் இந்த சிறிய கோடுகள் அவனுக்கு ஏற்படும் சோதனைகளாகும் இது அதாவது ஒரு சோதனை அவனை விட்டுவிட்டாலும் இது அதாவது அடுத்தது அவனை பிடித்துக் கொள்ளும் இது அதாவது மற்றொரு சோதனை அவனை விட்டுவிட்டாலும் இது அதாவது அதற்கு அடுத்த சோதனை அவனை பிடித்துக் கொள்ளும் நபி சல்லம் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறு நான்கு ஒன்று